ீதிமூர் சுஷிகேந்திரம் டைபாயனம் சூத்திருத்தம் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கச்சாப்பமா யோ மாதிர மேவேவ நமோ விதிய சம்பிராயி மஹோ நமோ குருப்பலவரோவீ ச ச நோன்கூ சீரிய தேஜஸ்வினீத்தமஸிஷாவை ஓகேஷா ஆதிசங்கரர் இந்த உபநிஷத்துக்கு முகவரை கொடுத்துருக்கிறத சுருக்கமாக படித்து அதனுடைய பொருளை சொல்ல விரும்புகிறேன் முதல்ல எடுத்தவுடனே யமதர்மராஜாவுக்கும் நச்சிகேதஸுக்கும் நமஸ்காரம் பண்ணுறார் ஆதிசங்கரர் ரெண்டு பேரையும் பிரம்ம ஆச்சாரியர்னு சொல்லுகிறார் பிரம்ம யமதர்மராஜா நச்சிகேதஸுக்கு உபதேசம் பண்ணினதுனால அவருக்கும் பிரம்ம வித்யா ஆச்சாரியர்னு பேர் இந்த வித்தியானது நச்சிகேதஸ் மூலமாக உலகத்தில் பரவினத்துனால நச்சிகேதுக்கும் பிரம்ம ஆச்சாரியன்னு பேர் அது ஒரு வாக்கியம் இருக்குது இது நம்ம ஒரு ஒரு நாளும் சொல்லுவோம் நான் இப்போ அதை சொல்கிறேன் ஓம் நமோ பகவதே வைவஸ்வதாய மிருத்யவே भगवते वैवस्वताय ியாச்சேதே நமோவ் வயஸ்வத்தய மருத்துவே ஆதிசரர் யமர்மராஜாவுக்கும் நச்சிகேதஸுக்கு நமஸ்காரம் பண்ணுகிறார் ஆரம்பிக்கிறபோது சொல்லுகிறார் இந்த காட்டகோபனிஷத் வல்லிகளுக்கு வல்லின்னு சொன்னால் இந்த காட்டகோபனிஷத் ரெண்டு அத்தியாயம் ஒரு ஒரு அத்தியாயத்துலையும் மூணு மூணு பகுதி இருக்குது டூ சாப்டர்ஸ் ஈச் சாப்டர் த்ரீ த்ரீ செக்ஷன்ஸ் ஆகையினால ரெண்டு அத்தியாயம் ஒரு ஒரு அத்தியாயத்துலேயும் மூணு மூணு வள்ளி நம்ம எத்தனை வல்லியை முடிக்க முடியும்னு எனக்கு தெரியலை அநேகமாக இந்த கேம்பில் மூணு வள்ளி தான் பூர்த்தி ஆகும்ங்கன்னு எனக்கு ஒரு அனுமானம் அதனால் ஆறு வல்லியும் பூர்த்தி பண்ண முடியாது கட்டோபனிஷத் பெருசு ஆகையினால் முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் எப்படி போகிறதுன்னு எனக்கும் தெரியாது மந்திரங்களுக்கு அர்த்தத்தை சொல்லணும் ஆட்டகோபனிஷத் வல்லினாம் சுகார்த்த பிரபோதனார்த்தம் சுகமாக அர்த்தம் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக அநாயாசமாக அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக அல்பகிரந்தா விறத்தி ஆரம்பியதே சுருக்கமாக ஒரு விளக்கம் தொடங்குகிறேன் அப்படிங்கிற ஆக இந்த கடோபரிஷத்தில் இருக்கக்கூடிய எல்லா போ எளிமையாக பொருள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு சுருக்கமான விளக்கத்தை எழுத தொடங்குறேன் அப்படிங்கிற ராதிசங்கர் அல்ப கிரந்தா விற்தி ஆரப்பதே எடுத்த உடனே இதை சதேர் தாத்தோகோ விசரண கத்திய அவசாதனார்த்தஸ்ய உபனிபூர்வச அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அத்தனை நான் சொல்லலை உங்களுக்கு இப்போ சொல்லிவிட்டேன் அதாவது விசரணார்த்தம் கத்தியர்த்தம் அவசாதனார்த்தம் மூணு மீனிங் அஹ உபனிஷ்சப்தேன யாச்சிக்யாசித கிரந்த பிரதிபாத்திய வேஸ்திய வஸ்து விஷயா வித்யா உச்சதே உபனிஷத் சப்தத்தினால வித்தியானது சொல்லப்படுகிறது ஞானமானது உபதேசிக்கப்படுகிறது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது யாரு மோட்சத்தை விரும்பி உலக விஷயத்தில் எல்லா உலகத்துலேயும் கண்ணால் தெரிஞ்சுக்கிற உலகங்கள் காதால் கேட்கப்படுற உலகங்கள் எல்லாத்திலையும் வைராக்கியத்தை அடைஞ்சு திருஷ்ட ஆனுஷ்ரவிக்க விஷய வித்ருஷ்ணாக திருஷ்ட ஆனுஷ்ரவிக்க விஷய வித்ருஷ்ணாகு சொன்னால் கண்ணுக்கு தெரிகிற உலகத்தில் இருக்கக்கூடிய சுகசாதனங்கள் கண்ணுக்கு தெரியாத உலகங்கள் சொர்க்கம் பிரம்மலோகம் போன்ற உலகங்கள் ஆக இதில் இருக்கக்கூடிய திருஷ்ட ஆனுஷ்ரவிக்க விஷய வித்ருஷ்ணாக அதில் இருக்கக்கூடிய அந்த சுகங்கள் எல்லாம் வேண்டாம் விட்டவர்கள் ஆக வக்ஷியமான லக்ஷணாம் வித்யாம் உபசத்திய இந்த வித்தியைக்கு பக்கத்தில் வந்துங்கிறார் அருகில்னு சொன்னேன் குருவுக்கு அருகில்னு சொன்னேன் பிரம்மத்துக்கு அருகில்னு சொன்னேன் ஆதிசங்கரர் சொல்கிறார் அறிவுக்கு அருகில் அப்படிங்கிறார் இந்த அறிவை நோக்கி வரணும் இந்த அறிவு யார்கிட்ட இருக்குது சாஸ்திரத்தில் இருக்குது அதை சொல்லிக் கொடுக்குற குருவோட முகத்தில் இருக்குது ஆக வித்தியை அணுகிங்கிறார் குருவை அணுகிங்கிறத விட அவர் ஆச்சாரியர் சொல்றது வித்தியை அணுகி வித்யை யார்கிட்ட இருக்கு ஆச்சாரிய சாஸ்திரத்துக்கிட்ட இருக்கு வித்யை அணுகி தன் விடாம கிளாஸ் அட்டன் பண்ணி நிஷ்டையா விடாம படிச்சுன்னு அர்த்தம் தன் நிஷ்டத்தையா நிஷ்டயன தொடர்ந்து படிக்க படிக்க என்ன ஆகும் அறிவு வழும் அந்த அறிவு வர வர என்னாகும்னா நிச்சயன சீலையந்தி நிச்சயமாக அழிக்கிறார்கள் நிச்சய ஜானங்கிறதுக்கு பதிலாக ஆதிசங்கர சொல்ற நிச்சயன சீலையந்தி நிஷ்டத்தையாக நிச்சயேன சீலயந்தி நிச்சயன சீலையந்தி சொன்னால் நிச்சயமாக அதில் அதே வேலையாக இருக்கான் காலம் வரத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் வேதாந்தமே படிச்சுட்டு இருக்கான் குருகிட்டேயே படிச்சுட்டு இருக்கான் இந்த மாதிரிலாம் கேப்பெல்லாம் கொடுக்குறதில்ல ஏதோ பேருக்கு தான் கேப்பு ஆகையினால் நம்ம என்ன சொல்லுவோம் ரொம்ப தொடர்ந்து சொன்னால் மண்டையெல்லாம் கிண்ணுன்னு ஆகிடுறது போயிடுறது ஆகையினால ரொம்ப ஹெவியாக போயிடுறது அப்படிலாம் சொல்லுவோம் அப்படிலாம் இல்லாதக்கு இவனுக்கு வந்து ஏகாகிரதை இருக்குது ஏதாவது வேலை இருந்தால் தானே செல்ஃபோனே கிடையாது ஆகையினால் நிச்சயன சீலயந்தி நிச்சயமாக இருக்கான் தாத்பரியன தத்தைவ நிஸ்திஷ்டந்தின்னு ஒரு டிப்பணிக்காரர் அதே லட்சியம் வேறு ஒன்றும் டைவர்ஷனே கிடையாது அதுதான் நீங்கிறதுக்கு அர்த்தங்கிறார் இன்னோ டைவர்ஷன் அதில் எந்த விவகாரத்துலேயும் ஈடுபடலை ஆ குருக்கிட்ட வந்தால் படிக்கிறான் படிக்கிறத தவிர சிந்திக்கிறத தவிர ஸ்ரவண மரணத்தை தவிர வேறு வேலையே பார்க்கறது இல்லை ஆசுப்தேர் ராமிரதே காலம் நயேத் வேதாந்த சிந்தையா என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு தூங்க போற வரைக்கும் சாக போற வரைக்கும் இதே சிந்தனை வேற எந்த லௌகிக்க விஷயங்கள்லையும் தார்மிக விஷயங்கள்ல கூட சிந்தனை கிடையாது தத்துவஜான விஷயத்திலேயே சிந்தனையோடு இருக்கான் ஆக தன் நிச்சயேன சீலயந்தி தேசாம் அவித்யா அவித்தியாதே சம்சாரபீஜஸ்ய விசரணாத் அறியாமை முதலான சம்சாரத்துக்கு காரணம் என்ன நம்ம பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மறுபடியும் மறுபடியும் புனர்ஜென்மா மரணம் அடையிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சம்சாரத்தை அறியாமை முதலாகிய சம்சார விதைகளை விசரணாத் ஹிம்சனாத் வினாசனாத் அதை அழிக்கிறான்னு அர்த்தம் இத்தனேன அர்த்த யோகேன வித்யா உபனிஷத் இத்தியுச்சியத்தே ஆக வித்யைக்கு வந்து அதே கவனமாக இருந்து சம்சாரத்தை அழிச்சுடுறான் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்கிறார் ததாச்ச பக்ஷதி நிச்சாயத்தம் மிருத்யுமுகாத் பிரமுட்சியதே அதுக்கு கோட் பண்ணுறார் இதே கட்டோபனிஷத் ஒன் த்ரீ ஃப ஃபிஃப்டீன் நிச்சாயத்தன் மிருத்யுமுகாத் பிரமுச்சியதே அந்த நீங்கிறதுக்கு நிச்சாயங்கிறத எடுத்துக்கிறார் எடுக்கிறார் இதுதான் ஆதிசங்கரருடைய மகிமை நீங்கிறதுக்கு நிச்சாயத்தன் மிருத்யுமுகாத் பிரமுச்சியதே ஒன்று மூணு பதினஞ்சு அந்த மந்திரத்தை பார்த்தா தெரியும் ஒன்று மூணு பதினஞ்சு அசப்தமஸ்பரிஷம ரூபமத்தியமம் அவ்யயம் ததாரசம் நித்தியமகந்தவச்சயத்து அநாத்தியனந்தம் மகத்பரம் த்ருவம் நிச்சாய தன் மிருத்யுமுகாத் பிரமுச்சதே நிச்சாய அந்த நீங்கிறதுக்கு நிச்சாயன்னு எடுத்துனு விட்டார் நிச்சாயன்னா நிச்சயேன ஜ்யாத்வான் அர்த்தம் தெரிந்து அவகமிய அவ்வளோதான் சங்கராஜர் புரிந்து கொண்டு எழுதிவிட்டார் நிச்சாயன்னா அவகமிய ஆக இது ஒரு அர்த்தம் அப்புறம் என் சொல்கிறார் பூர்வோக்திசேஷணான் முமுட்சுன் வா இன்னொரு மீனிங் முன்னால் சொல்லப்பட்ட முமுக்ஷுக்கள் முமுக்ஷுக்கள்னா எங்களுக்கு எந்த சுகமும் அர்த்த தர்மார்த்த காமம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய முமுக்ஷுக்கள் அவர்கள் பரம்பிரம்ம கமயதி பிரம்ம கமயித்ருத்வேன யோகாத் பிரம்ம வித்யா உபனிஷத்து ஷத்துக்கு அர்த்தம் உப நீக்கி சொல்லலை கமயத்தின்னு அர்த்தம் எடுத்துகிறார் கமயத்தி அந்த சத்துக்கு கமயத்தின்னு அர்த்தம் எடுத்துக்கொண்டு சொல்றார் பிரம்ம வித்யா உபனிஷத்து வித்தியானது உறுதியாக ஜீவனை இறைவனோடு இணைக்கிறது இந்த பிரம்ம ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைத்து வைக்கிறது சம்பந்தப்படுத்துகிறது சேர்க்கிறதுன்னு அர்த்தம் என்ன சேர்க்கிறதுனா ஜீவனை பிரம்மமாக குறியும்படி பண்ணுகிறது ஆக அதுக்கு ஒரு மந்திரம் கொடுக்குறார் 2, 3, பதினெட்டு எல்லாம் ஆச்சாரியர் கோ கொட்டேஷனோடு தான் கொடுப்பார் பிரம்ம பிராப்தோ விரஜோ விமிருத்து அந்த இடத்துல பிராப்தஹான்னு இருக்கு அதுதான் கமனம் ஞாபகம் வச்சுக்கணும் பிராப்தஹாங்க பிராப்தசிய பிராப்தி அடைந்ததையே அடைகிறதுன்னு விஷயம் ஆகையினால பிராப்திஹி அதுக்கு கொட்டேஷன் எப்படி கொடுக்குறாரு பாருங்க இதுதான் ஆதிசங்கரருடைய மகிமை அது பிராப்தி சப்தம் எப்படி வரும்னா மந்திரத்திலே இருக்கே பார்த்துக்கோங்கிறார் பிரம்ம பிராப்தா விரஜகா அபூத் விமிருத்யு அந்த இடத்துல சத்து இஸ்இக்குவல் டு இது ஒன்று அப்புறம் அடுத்தது இன்னொரு அர்த்தம் வரப்போகிறது இதில் வந்து நச்சிகேத வந்து ஸ்வர்க்கத்தை அடையறத்துக்கு ஒரு அக்னி வித்தியை பிரார்த்தனை பண்ண போகிறான் அந்த அக்னி வித்தியையும் இவனுக்கு பக்குவத்தை கொடுக்கறதுனால ஆதிசங்கரர் சொல்கிறார் அதுவும் உபனிஷத்து அந்த இடத்துக்கு இந்த அவசாதனம்ங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறார் பிரம்மஜஜா ய அக்னி தத்விஷயா யாக வித்யாயாக திவித்தீயன हेतुत्वेन गर्भवास जन्म ஸ்வலோக்கஃலேத்துபவாசன்மராந்தோகாந்திரே பௌனப்பு பிரவத்தியிருந்தைலாவி அப்படி உபனிஷதி ஸ்வலோக்கம்தேசயிக்கு ஒரு கொட்டேஷன் கொடுக்குறாரு இந்த உபனிஷத்துல இருந்தே ஒன் ஒன் தட்டீன் அவசாதன ஸ்வர்கலோகா அமிருதம் பஜந்தே ஒன்று ஒன்று ஒன்று ஒன்று பதிமூணு கட்டோபனிஷத் ஒன்று ஒன்று பதிமூணு முதல் அத்தியாயம் முதல் வள்ளி பதிமூணாவது மந்திரம் ஸ்வர்கலோக்காக அமிர்தத்வம் பஜந்தே ஆக ஆதிசங்கரர் மூணு இதுலேருந்தே எடுக்கிறார் அதாவது விசரணார்த்தம் பிராப்தியர்த்தம் அவசாதன அர்த்தம் விசரண கத்தியர்த்தம் விஷரண கதி அவசாதனம் விசரண கதி அவசாதனம் மூணு அர்த்தம் இந்த சத்துங்கிறதுக்கு உபனி ஷத்து இந்த ஷகாரம் வந்து சகாரமாக மாறிடும் அது கிராமர் ரூல் அதனால் உபனி சத்து அதை சேத்து படிக்கிறபோது உபனி ஷத்து அப்படி ஆகிடும் சிறக் இந்த வேதம் படிக்கிற போது தெரியும் சிறக்காவந்தோ நிஷங்கிணா சிறக்காவந்தய்தி சிறா நிஷங்கிணயி தி சங்கினா சகாரம் வந்து சகாரமாக மாறிவிடும் வேதாத்தியனம் பண்ணியிருந்தால் அது ரொம்ப ஈஸியாக புரியும் ஆகையினால் அந்த சம்ஸ்கிருத ரூல்னால் மாறிவிடும் ஆக இதெல்லாம் சொல்லிவிட்டு ஆதிசங்கரை சொல்கிறார் அப்போ உபனிஷத்துங்கிறது பிரம்ம வித்தியைத்தானே குறிக்கும் இந்த புஸ்தகத்தை எப்படி குறிக்கும்னா இந்த புஸ்தகத்தினால நமக்கு பிரம்ம ஜானம் வர்றதுனால உபனிஷத்துக்கு இந்த புஸ்தகத்துக்கும் உபனிஷத்துன்னு பேர் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிற ராதிசங்கர் நனுச்ச உபனிஷப்தேன அத்தியேதாராக கிரந்தமபி கிரந்தமபி அபிலபந்தி உபனிஷதம் அதீமஹே அத்தியாபையாம உபனிஷதத்தை படிக்கிறோம் உபனிஷதத்தை சொல்லிக் கொடுக்கிறோம் என்கிறீர்களே அது எப்படின் மெய்சதோஷா அவித்யாதி சம்சாரஹேது விசரணாதேஹே சதி தாத்வர்த்தச கிரந்த மாற்றே அசம்பாத் கிரந்தத்தில் மாத்திரம் உபனிஷத் அல்ல உபனிஷத்தினுடைய உபனிஷத் அந்த பிரம்ம வித்தியை எது கொடுக்கிறதோ அதுக்கும் உபனிஷத்துன்னு பேர் உபனிஷத்துங்கிற சப்தத்துக்கு மீனிங் அப்ப இந்த புத்தகத்துக்கு எப்படி பிரம்ம வித்யுமே இந்த புத்தகம் உபனிஷதி ஆதிசங்கரன் தைத்ரிய சம்ஹிதை ரெண்டு மூணு பதினொன்று ஆயுர்வை கிருதம் நெய் ஆயுஷல்லவோ ஆயுள் அப்படின்னா இந்த வேத வாக்கியது நெய் அல்லவோ ஆயுள் அதுக்கு வேதம் என்ன சொல்வது நெய் தாம்பா ஆயுசு அப்படின்னா நெய் தாம்பா ஆயுஷு நான் எல்லாம் ஒத்துக்க மாட்டான் கொலஸ்ட்ரால் அதெல்லாம் சொல்லுவான் வேதம் சொல்வது ஆயுர்வை கிருதம் கிருதம் வை ஆயு அப்படின்னு அர்த்தம் நெய் தானே ஆயுசு நெய் சாப்பிடு நெய் தான் ஆயுசு அப்படின்னா என்ன அர்த்தம் நெய் எப்படி ஆயுஷாகும் புரியுறதா அப்படி தலையை சுற்ற வைக்கிறாங்களே நெய் தான்ப்ப ஆயுசு அப்படின்னு அது எப்படி நெய் தான் ஆயுசாகும் அப்படின்னு கேட்டா நெய்யினால ஆயுசு இருக்கும் நெய்யினால வாக்கு நல்லா இருக்கும்னு ஆதிசங்கர் நிறைய இடத்துல சொல்றார் தேஜோமயி வாக் தைல பக்ஷணாதி அப்படியே எழுதியிருக்கார் தைல பக்ஷணங்கள்லாம் சாப்பிட்டா வாக்கு நல்லா இருக்குமா குரல் அண்டம் நல்லா இருக்கும்னு சாஸ்திரம் சொல்றது அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அது வேறு விஷயம் எப்படி இருந்தாலும் ஒரு சாக போகிறோம் தர்மமாக தஸ்மாத் முக்கிய விரத்தியாக உபனிஷப்தா வர்த்தது கன் கிரந்தே தூ பக்தியாக இதுக்கு போய் எப்படி உபனிஷத்துன்னு சொல்கிறேன்னா பிரம்ம வித்தியக்குத்தான் உபனிஷத்துன்னு பேர் ஆனால் கிரந்தம் வந்து பக்தினால் சொல்கிறோம் கவுண்யா விர்த்தியான்னு அர்த்தம் அவன் சிங்கண்டா அப்படின்னா அவன் சிங்கம் இல்லை சிங்கோ மாணவ கஹா அப்படின்னா சிங்கத்தினுடைய கம்பீரம் அவன்கிட்ட இருக்கு அவன் சிங்கம் இல்லை ஆடை சாப்பிட மாட்டான் ஆடு கோழிலாம் அதெல்லாம் அதெல்லாம் இது பண்ண மாட்டான் அவன் சிங்கண்டா அப்படின்னா சிங்கத்தினுடைய காம்பீரியந்தான் அதில் சேர்க்கணும் அது மாதிரி இதுவே உபனிஷத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை படித்தா பிரம்ம ஜானம் வரும் அதனால் இந்த புஸ்தகத்துக்கும் உபனிஷத்துன்னு மெனக்கெட்டு அர்த்தம் சொல்கிற ராதிசங்கரர் உபனிஷத் என்றால் பிரம்ம வித்தியைதானே எப்படி இந்த புஸ்தகத்துக்கு உபனிஷத் என்று சொல்லுவீர்கள் அப்படின்னு கேட்டால் இது வந்து பிரம்ம ஜானத்தை கொடுக்கறது அதனால் இது உபனிஷத் ஆகவே இதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி கன்க்ளூட் பண்ணுறார் ஆக அடைசியில் என்ன சொல்கிறார் அவர் முடிக்கிற போது ஒரு விஷயம் சொல்கிறார் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு விளக்கம் சொல்கிறேங்கிறார் ஆதிசங்கர் இந்த இடத்துல ம் எனக்கு எவ்வளவு தெரியுமோ எனக்கு எவ்வளவு தோன்றதோ அவ்வளவு சொல்கிறேன்னு ஆதிசங்கர் எழுதியிருக்கார் இத்தியதா தாகா யதா பிரதிபானம் யாச்சக்ஷ்மகே எனக்கு எவ்வளவு ஸ்புரிக்கிறதோ அவ்வளவு ரொம்ப தூரம் சொல்கிறேங்கிறார் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு டிப்பணிக்காரர் எழுதுகிறார் அடக்கத்தை காட்டுறது ஆதிசங்கரருடைய பணிவை காட்டுகிறது அடக்கத்தை காட்டுறது கம்பீரமாக சொல்லுவார் சில இடங்களில் ஜேஷ்யாமி சர்வான் சிந்தாம் விடம்பர் சில இடங்களில் அப்படி பண்ணுவார் தைரியம் ஆரம்பி ஆர்கியூ பண்ணலாம் ஸ்டார்ட் அப்படின்லாம் சொல்லுவார் ஜேஷ்யாமி சர்வான் எல்லோரையும் வெற்றி கொள்கிறேன் ஆரபேத சிந்தாம் எல்லாம் அதெல்லாம் ஆரம்பிக்கும் சிந்தனையை தொடங்குங்கள் அப்படின்னு சொல்லி வர்றதும் இருக்கு ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறார் யசா பிரதிபானம் யாச்சக்ஷ்மஹே எனக்கு எவ்வளவு புரிகிறதோ அவ்வளவு நான் சொல்கிறேன்னு நான் ஃபுல்லாக படிக்கலை இது பாஷ்ய கிளாஸ் இல்லை இருந்தாலும் அந்த பாஷ்யத்தினுடைய வைத்துக்கொண்டு சில பேர்லாம் இங்கே நீங்கள் ரொம்ப ஸ்ரத்தையோடு கேட்குறதுனால அதில் இருக்கிற விஷயங்களையும் நான் சொல்லணும்னு நினச்சே சொல்லிவிட்டேன் ஆக உபனிஷத் சப்தார்த்தா சமாப்தா உபனிஷத் சப்தார்த்தம் பூர்த்தியாயிற்று व्याख्या-क्रियते இத்தரம் சாந்தி பாட் வியாத்த ஓம் சூன சீரியை தேஜஸ்வினீத்தமஸ் மாஷாவ शान्ति शान्ति शान्ति शान्ति शान्ति शान्ति शान्ति शान्ति निमित्त அிிய ஆச்சாரியோ பிரமா அனே விதணிமித்தோஷ பிரசமன் ஆச்சாரிய இது ஒரு அத் முக்கியமான பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை வந்து உபனிஷத் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாரும் எல்லாத்துக்கும் சேர்த்துட்டுருக்கா இப்போ ஓன்லி உபனிஷத் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இந்த சாந்தி பாடம் இந்த சாந்தி பாடம் ஜபத்துக்குரியதுங்கிறார் வித்யாரண்ய சுவாமிகள் ஜபம் பண்ணணுங்கிறார் திரும்ப திரும்ப சொல்லணுங்கிறார் ஜபார்த்தம் ஐயம் மந்திரஹா சொல்லிகிட்டே இருக்கணும் குறைஞ்சது ஒரு பதினாறு தடவையாக சொல்லணும் ஓம் சகநாபவத்து சக நோபுனத்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினா அவ வித்விஷாவை ஏ ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹி ஓம் சகநாபவத்து பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சிஷ்யன் பதினாறு தடவையாவது சொல்லணும் மினிமம் என்ன சொல்கிறார் பிரமாதிர அன்யாயேன வித்யாக்கிரகணம் இந்த வாத்தியார்ட்ட படிக்க படிக்க நமக்கு ஒரு கேஷுவாலிட்டி வந்துடும் ரொம்ப கேஷுவலாகிடும் ரொம்ப க்ளோஸ் ஆனதுனால என்ன ஆகும்னா சடனாக வந்து உட்காந்துடுவோமா அவர் சொல்கிறார் நமஸ்காரம் பண்ணாமல் படிக்கிறது ஒரு தோஷம் அப்படிங்கிற நமஸ்காரம் பண்ண அது வந்து குரு பாத உபசங்கிரகணாதிக்கம் வினா அத்தியாயனம் பிரமாதக்கிருத்த அந்நியாய அதாவது படிக்கிற வர்றவன் வந்து குருவை வந்து மரியாதை கொடுத்து குருக்கிட்ட படிக்கணுமா அப்படி மரியாதை கொடுக்காமல் பண்ணுறது வந்து அது ஒரு தோஷம் அது அந்த தோஷம் போகிறதுக்காக சாந்திங்கிறார் சிஷ்ய ஆச்சார் இது ஆச்சாரியோட வாக்கியம் பிரமாத கிருத்த அந்நியாய வித்யாகிரகணம் கவனக்குறைவுனால் இப்போ அந்த சீரியஸ்னஸ் போயிடும் அந்த கேஷுவலாக இருக்கிற போது நாளாக நாளாக குரு கூடவே இருக்க இருக்க என்ன ஆகிடும்னா அது வந்து கொஞ்சம் இல்லை பழக ஆரம்பிச்சுடுவோமா போனால் அந்த மதி குறைய ஆரம்பிக்கும் போணும்னு இருக்காது தானாக குறையுமா ஆகையினால அது என்ன பண்ணுறது அது அவர் இதெல்லாம் இருந்திருக்குன்னு சொல்கிறாருங்க பிரமாத கிருத்தை அந்நியாயனை அது தான் வரும் சொல்லிருக்காரு அந்நாயேன பிரச்சதா நான் உபதிஷ் மனுஸ்மிருத்தி நான் ப்ரிஷ்ட கஷ்டச்சித் ப்ரூயாத் நான் அந்நியாய ப்ரிச்சதா ஜானன்னபிஹி மேதாவி ஜடவல்லோக ஆச்சரேத் அதான் கேட்காதவனுக்கு சொல்லாதே மரியாதை கொடுக்காமல் கேட்குறவனுக்கு சொல்லாதே தெரிஞ்சிருந்தாலும் நீயா போய் அவங்ககிட்ட போய் இல்லை இல்லை இப்படி இல்லை எப்படியாக்கும் அப்படின்னலாம் நீ சொல்லாதே அவனுக்கு பக்குவம் இருந்து கேட்கட்டும் ஆகையினால் தெரிஞ்சிருந்தாலும் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு காமிச்சிக்காதே அப்படி ஒன்றும் தெரியாதவன் மாதிரி உலகத்தில் வாழ் அப்படின்னு மனு சொல்கிறார் நான் ப்ரிஷ்ட கசித் ப்ரூயாத் நான் அந்நியாயேன ப்ரிச்சதா ஜானன்னபிஹி மேதாவி ஜடவல்லோக ஆச்சரேத் ஒன்றும் தெரியாத ஜடம் மாதிரி மண்டு மாறி நடந்துக்கோங்கிறார் அசடு வழி ஒன்றும் பண்ணாத இல்லாம் சொல்லி கொடுத்துரு அதனால் நீய அந்த வித்தைக்கு மதிப்பு தராமல் ஆசிரியரும் சொல்லித்தரக்கூடாது சிஷியனும் சுவீகரிக்கக்கூடாது இதமசிஷ்யாய ந தேயம் யோ எதி மோகாத் தாசிய ச பாபீயான் பவதி தகுதி இல்லாதவனுக்கு இதை சொல்லித்தராதே தகுதி இல்லாதவனுக்கு சொல்லிக் கொடுத்தா நீ பாபி ஆயிடுவே சொல்லிக் கொடுக்குறவனுக்கு யோ எதி மோகாத் தாசிய ச பாபீயான் பரவாயில்ல தான் ராமானுஜர் மேலே போய் ஜபிச்சார் சொல்லிக் கொடுத்தாருப்பார் அதில் பிரமாத கருத்தை அந்நியாயின வித்யா அது மாத்திரமில்லை இவன் ஒன்றும் சரியாக மரியாதையே கொடுக்குறதில்லை இவனுக்கு என்ன சரியாக சொல்லித்தர்றது அப்படின்னு குரு இருக்கப்படாதான் இவன் நமக்கு சரியாக மரியாதை கொடுக்கறதில்ல சரியாக சர்வீஸ் பண்ணுறதில்ல இவனுக்கு நாம் ஒன்றும் ப்ராப்பராக டீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு குருவும் நினைக்கக்கூடாதான் அந்யாய அத்தியாபனம் சிஷியஸாசு அதீத்தம் சாத் ததா எத்தன கரணே அநாதரா முயற்சி பண்ணி அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறது இல்லையா அது குரு வந்து பண்ணுற தோஷமாக ரெண்டும் போகணும்னு சொல்லி தான் இந்த சாந்தி பாட்டம்னு வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார்கள் சிஷிய ஆச்சாரியையோ ரெண்டு பேர்ட்டையும் இந்த தோஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் தெரியுது பிரமாதகிருத்த கவனக்குறவுனால் ஏற்படுற மரியாதை குறவுனால் ஏற்படுற தோஷங்கள் எல்லாம் நீங்கணும் அதுக்காக எதா தெரியாமல் பண்ணியிருக்கலாம் கவனக்குறைவாக பண்ணியிருக்கலாம் மரியாதை கொடுக்கறதுக்கு கொடுக்காமல் போயிருக்கலாம் அந்த சாந்தி பண்ணிவிட்டால் அந்த உற்சாகம் வரும் இதிலேருந்து என்ன தெரிகிறது இதை படி இதை சொல்கிற போதே நம்ம இதை வந்து இப்போ இந்த சந்தியா மந்திரத்தில் ஒன்று பண்ணுறோம் எதன்ஹா பாபம எத்ராத்திரியா பாபம காரிஷம் சொல்கிறோம் நம்ம அப்போனா ராத்திரி பாவம் பண்ணிவிட்டு காலம்பரம் பரிகாரம் பண்ணிக்கிறதா சொல்கிறோம் இந்த சந்தியாவந்திர இந்த மந்திரம் வருது பகலில் வந்து சாயங்காலம் என்ன சொல்கிறோம் எதன்ஹா பாபம காரிஷம் மாத்தியானிக்கத்தில் என்ன சொல்கிறோம் எதுச்சிஷ்டமபோஜியம் எத்வா துஷ்சரி தம்பமா சர்வம் புனந்துமா போ சதான் சிரதி அப்படி சொல்லி சொல்லி விட்றோம் அப்போ காலம்புறதுலேருந்து மத்தியானம் வரைக்கும் இன்பிட்வீன் பாபம் அல்லான்னு அர்த்தமாக என்ன அப்போ மத்தியானத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாவம் பண்ணலான்னு அர்த்தமாக என்ன மத்தியானம் பண்ண பாவம் போயிடுமா எதன்னா அதுக்கு இன்னொரு பிரமாணம் வேற எதன்ஹாத் குரு தேபம் ததன்ஹாத் எத்ராத்ரியாத் குரு தேபம் தத்ராத்ரியாத் பிரதிமுச்சியதே இந்த மாதிரி வாக்கியத்தை சொல்லி தப்பிச்சுக்கிறதா என்ன அவனாவது வாரத்தை கொருதுர பாவம் மன்னிப்பு நமக்கு காலம்புரை ஒரு பாவம் மன்னிப்பு மத்தியானம் ஒரு பாவம் மன்னிப்பு சாயங்காலம் ஒரு பாவம் மன்னிப்பு சந்தியாவந்தனத்தில் இருக்குது அப்படி அர்த்தம் இல்லை நம்ம எப்போவாவது பகல்லையோ ராத்திரியோ எங்கெல்லாமோ பண்ணியிருந்தோமானா அதெல்லாம் போகட்டும்னு இப்போ பிரார்த்தனை பண்ணுறோமே தவிர இது வந்து இன்பிட்வீன் பாவம் பண்ணுறதுக்கு லைசன்ஸு கிடையாது அது மாத்திரம் இல்லை இதெல்லாம் பண்ணுற போதே இந்த சந்தியானம் பண்ணுற போதே நமக்கு பாவம் பண்ணக்கூடாதுங்கிற புத்தி உண்டு பண்ணும் அதுக்காகத்தான் இது தப்பு பண்ணக்கூடாதுங்கிற எண்ணத்தை உண்டு பண்ணுறதுக்காகத்தான் எதாவது கவனக்குறைவாக நான் எதாவது தப்பாக பேசியிருந்தாலோ செஞ்சுருந்தாலோ நினச்சிருந்தாலோ அது போகட்டும் நான் வில்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கிடையாது நான் கவனக்குறைவாக ஏதாவது தெரியாமல் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் நடக்கிற போது பாம்ப இது எறும்ப முதிச்சிருப்பேனாக இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி பாப்பம் போகிறதுக்குன்னு அர்த்தம் பண்ணணும் ஆஹ் எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறோம் சிஷ்யன் ஆச்சாரியாவோட வியாக்கியானம் சிஷ்ய ஆச்சாரியையோகோ பிரமாதக அந்யன வித்யாகிரகண பிரதிபாதன निमित्त, தோஷ பிரசமனார்த்தா இயம் சாந்தி அதாவது விழிப்புணர்வோடு படிக்கணுங்கிறதுக்காக இந்த சாந்தியாக இன்னொரு பாஷையில் சொன்னால் அலர்ட்டாக படிக்கணும் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கணும் சீரியஸாகவும் இருக்கணும் ரொம்ப டென்ஷனோடையும் படிக்கக்கூடாது ரொம்ப ஓவர் ரிலாக்சேஷன் கிளாஸில் அடிக்கடி ஃபோன் வந்தால் எடுத்துக்கிறது கடை பக்கத்தில் இருக்கு அதுவும் தப்பு அதே சமயம் ரொம்ப டென்ஸ்டாக டீச் பண்ணுறதும் தப்பு டென்ஸ்டாக ஏன்னோ எனக்கு தெரிஞ்ச பாஷையெல்லாம் சேர்த்து சொல்கிறேன் டென்ஸ்டாக கேட்கறதும் தப்பு ரிலாக்ஸ்டாக டீச் பண்ணணும் ரிலாக்ஸாக கேட்கணும் அதே சமயம் சீரியஸ்னஸ்ஸும் இருக்கணும் ரெண்டே அழகாக பேலன்ஸ் பண்ணணும் அது என்னென்னா மரியாதை குறவாகவும் இருந்து விடக்கூடாது சொல்கிறதுலேயும் மரியாதை குறவு இருக்கக்கூடாது கேட்கறதுலேயும் மரியாதை குறவு இருக்கப்படாது இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்ன பிரார்த்தனை என்ன இதனுடைய தாற்பயம் என்னன்னா இறைவா நான் எப்பொழுதும் விழிப்புணர்வோடு கற்பேன் ஆக அதான் அலர்ட்டாக இருந்துட்டு படிக்கணும் அதே மாதிரி டீச் பண்ணுறவனும் என்ன பண்ணணும் அலர்ட்டாக டீச் பண்ணணும் ஸ்டூடெண்ட்டும் அலர்ட்டாக இருக்கணும் டீச்சரும் அலர்ட்டாக இருக்கணும் தமிழில் விழிப்புணர்வுன்னு பேர் இதுக்கு விழிப்புணர்வோடு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் விழிப்புணர்வோடு பாடம் படிக்கப்பட வேண்டும் அப்போத்தான் வித்தியை பயனுள்ளதாக பிரயோஜனம் உள்ளதாகும் அதுக்காக இந்த சாந்தின்னு ஆச்சாரியர் அழகாக சொல்லியிருக்கார் சரி சஹனாபவத்து அதுக்கு அர்த்தம் இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது முதல் மீனிங் சஹா ஹ நௌ அவ தூ அப்படி ஒரு அர்த்தம் நௌ சஹ அவ தூ ரெண்டாவது மீனிங் சஹா இதுதான் அதிகமாக சொல்கிற மீனிங் சஹா ஹ நௌ அவ தூ என்ன இப்போ எனக்கும் இங்கே ஒரு ஒரு கனெக்ஷன் இங்கே நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாலும் எல்லாரும் என்ன தான் அப்போ உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குது ஒரு ஒருத்தருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குது கேட்குற பேருக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குது ஆகையினால நௌனு சொல்கிற போது நீங்களும் நானும் ஒரு நானும் நீயும் அப்படின்னு அர்த்தம் தௌ அது துவோச்சனம் தான் அது மாம் மா ஆவாம் நௌ அஸ்மான் நகா மமமே ஆவையோஹோ நௌ அஸ்மாக்கம் நகா தித்தியா விபக்தி திவச்சனம் அப்புறம் ஷஷ்டி விபக்தி திவச்சனம் இந்த இடத்துல எது எடுத்துக்கிறது தித்தியா விபக்தி திவச்சனம் நம் இருவரையும் ஷஷ்டியின் தப்பு இல்லை இருவரை அப்படி சொல்லலாம் இருவரையும் ரெண்டு எடுத்துன்றாலும் தோஷம் வராது இருவருக்கும் சொல்லலாம் சகான் ஆதிசங்கர் சொல்றார் வே சாஸ்திரத்தினால உபதேசிக்கப்படுகிற அந்த கடவுள் இந்த இடத்துல சகுண பிரம்மன் மாயாசகிதம் பிரம்மன் சஹா சஹா பரமேஸ்வரஹா அந்த பரமேஸ்வரன் ஹ ஹா நிச்சயமா நிச்சயமாக சஹா ஹ நிச்சயமாக நௌ நம் இருவரையும் நம் இருவரையும் அவ தூ காப்பாற்றட்டும் காப்பாற்றட்டும் காப்பாற்றட்டும்னா என்ன காப்பாற்றுறது நம்ம எப்போ பார்த்தாலும் பாகிமாம் ரட்சமாம் பாகிமாம் ரட்சமாம் சொல்லிகிட்டு தான் இருக்கோம் பாகிமாம் ரட்சமாம் பாளையமாம் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும் பணத்தை கொடுத்து பாளையமாம் கிடைச்சதெல்லாம் கொடுத்து பாளையமாம் எதை கொடுத்து காப்பாற்றணும் என்னை காப்பாத்துன்னா என்ன காப்பாற்றுறது காப்பாற்றுறதுக்கு என்ன கொடுக்கணும் சுவாமிஜி ரொம்ப கடன் தொல்லையில் கஷ்டப்பட்டுருக்கேன் எனக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து காப்பாற்று காப்பாற்றுனா என்ன அர்த்தம் என்னை விடுவிக்கணும்னு அர்த்தம் காப்பாற்று என்னை பாதுகாப்பாயாக ரக்ஷமாம் என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னா என்ன அர்த்தம் காப்பாற்றுறதுனா என்ன அர்த்தம் காப்பாற்றுறதுன்னா என்னை யாரும் அடிச்சுவிடப்படாது என்னை யாரும் திட்டவிடப்படாது எனக்கு எந்த கஷ்டமும் வரப்படாது தானே அர்த்தம் கஷ்டம் வந்தால் எனக்கு துக்கமாக இருக்கும் ஆ பாகிமாம் ரக்ஷமாம் அப்படின்னா எனக்கு கஷ்டம் கொடுக்கப்படாதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல ஆதிசங்கர் சொல்கிறார் என்ன கொடுத்து காப்பாற்றுறது எதையா கொடுத்து தானே காப்பாற்றணும் கஷ்டத்தை நீக்கிறதுக்கு எதாவது ஒரு சாதனம் வேணும் எந்தால கஷ்டம் வர்றதோ அந்த விஷயத்தை கொடுத்த அந்த கஷ்டம் போயிடும் பசிக்கிறது என்ன காப்பாத்து காப்பாத்துறதுன்னா பிரம்ம வித்தியை கொடுத்து என்ன காப்பாத்து எதுல இருந்து காப்பாத்துறது இகசம்சாரே துஸ்தாரே கிருபையா பாகி அங்கேயும் பாருங்கள் பாகி வந்து பாகி முராரே ஹே முராரே பாகி என்னை காப்பாத்து எதுலேருந்து காப்பாற்றுறது சம்சாரத்திலேருந்து என்னை விடுவித்து எனக்கு மோட்சத்தை கொடுத்து என்னை காப்பாற்று என்னுடைய தன்னுணர்விலிருந்து என்னை விடுவித்து என்னை காப்பாற்று என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி தான் எனக்கு ப்ராப்ளம் கொடுக்கறது என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை நிர்மூலம் பண்ணுறதுக்கு எனக்கு நாலெட்ஜை கொடுத்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணு என்னை ப்ரொடக்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை இந்த ஞானத்தை கொடுத்துட்டா இண்டிவிஜுவாலிட்டி போயிடுதுன்னா அப்புறம் ராகிமாவாது ரக்ஷமாவாது இண்டிவிஜுவாலிட்டி இருந்தால் தானே ரக்ஷமாம் பாளையமாம் இந்த இண்டிவிஜுவாலிட்டி தான் என்னை பாளையமாம் ரக்ஷமாமெலாம் கேட்க வைக்கிறது அப்புறம் என்ன ஆகும்னா எனக்கு ப்ளீஸ் ரிமூ மை இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு கேட்குறோன்னு வச்சு முடிய இப்படி யாராக போய் கேட்பானோ சுவாமிகிட்ட போய் தட்சிணாமூர்த்திகிட்ட போய் ஏ, தக்ஷிணாமூர்த்தி என்னுடைய தன்னுணர்வை அழிப்பாய் ஆக என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை வாத்தியார்ட்ட போய் சங்கல்பம் பண்ணுவோம் அகங்கார நிவிற்த்தி அர்த்தம் ஜீவபுத்தி நிவிற்த்தி அர்த்தம் பண்ணுவோமோ ஜ புத்தி நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா பரமாத்மாவுக்கு பூஜையே கிடையாது அதுக்கப்புறம் ஏதோ உபச்சாரத்துக்கு பண்ணிட்டு இருப்போம் நன்றி உணர்வுக்காக பண்ணிட்டு இருப்போம் மற்றவர்களுக்கு வழிகாட்டுறதுக்காக பண்ணிட்டு இருப்போம் ஆக சஹா ஹா நவ் அவ தூ அப்படின்னா அந்த பரமேஸ்வரன் நம்ம ரெண்டு பேருக்கும் ஞானத்தை கொடுத்து காப்பாத்தட்டும் அப்படின்னு நினைச்சு சரி சிஷ்யன் கேட்கலாம் குருவுக்கு ஞானம் இருக்க போய் தானே அவர் பாடம் நடத்துகிறார் அவருக்கு ஞானத்தை கொடுத்து காப்பாற்றட்டும்னு எனக்கு இவங்க கேட்கணும் கேட்குறது நான் போய் குருக்கிட்ட படிக்க போகிறேன் குருக்கிட்ட நான் படிக்கிற போது ஞானம் எனக்கு தானே வேணும் குருக்கிட்ட ஆல்ரெடி ஞானம் இருக்குது அப்புறம் நான் என்ன கேட்குறேன் எனக்கும் எங்கள் குருவுக்கும் ஞானத்தை கொடுத்து காப்பாற்று அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு குருவிட்டு தான் போகணும் என்ன அர்த்தம்னா அவர்கிட்ட ஞானம் இருக்குது எனக்கு ஞானம் இல்லை ஆனால் அவர் எனக்கு அதை எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அதை சொல்லுற வித்யாரணிய சுவாமி சொல்கிறார் சோம்பேறித்தனம் இல்லாமல் எங்கள் வாத்தியார் எனக்கு டீச் பண்ணணும்னு எழுதுறார் ஆலஸ்யம் இல்லாமல் எங்கள் உருநாதர் எனக்கு சொல் பாடம் சொல்லித்தரணும் அப்படியே எழுதியிருக்கார் வித்யாரண்ய சுவாமி எல்லாம் நீங்கள் கிளாஸ் கிடையாது போயிட்டு ஏன்னா எனக்கு மூடு இல்லை நாங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் மூடு இல்லைன்னு அநாயசமாக சொல்கிறேன் இப்படி சொல்கிறேள் அப்படி சொல்லப்படாது அப்படி சொல்லாமல் சொல்லி கொடுக்கணும் பொறுப்பாக சொல்லித்தரணும் எப்படியாவது எல்லாேருக்கும் நல்ல விஷயத்தை சொல்லித்தரணும்னு ஆசையோடு டீச் பண்ணணுமா குரு சிஷியன் தகுதியான சிஷ்யன் வந்துவிட்டால் குருவானவர் ரொம்ப ஆசையோட கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்து பாடம் சொல்லித்தரணுமா எப்படி ஒரு டாக்டரை சொல்கிறார் இல்லையா நான் கியூரி பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறார் இல்லையா கண்டிப்பாக பண்ணித்தருவேன் அப்படிங்கிறார் அது மாதிரி ஆசையோடு சொல்லித்தரணும் பாடம் அது மாத்திரம் இல்லை நானும் ஆசையோடு கேட்கணும் இந்த பொங்கல் உப்புமாலாம் போட்டிருந்தா கூட அதுக்கப்புறம் அந்த டீலாம் எதுக்கு டீ கொடுக்குறதுன்னா கிளாஸில் வந்து கொஞ்சம் தோசா ஃபாகாமல் இருக்கிறதுக்காகத்தான் முதல்ல ஆசிரமத்தில் பதினோரு மணி டீலாம் கிடையாது என்னென்னா அதுக்காகவே நம்ம டீக்காக நம்ம இருக்கோமோ நமக்காக டீயான்னு எனக்கு அடிக்கடி சந்தேகம் வருது சரி அப்போது இது என்ன அர்த்தம்னா அந்த பரமேஸ்வரன் நிச்சயமாக கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும்னு அர்த்தம் வேறு எதுவும் கேட்க மாட்டோம் பணம் கண்டிப்பாக கொடுன்னு கேட்டால் அவர் சொல்லுவார் உங்கள் கர்மாலாம் அக்கௌண்ட்லாம் பார்க்கணும்பார் இதை என்ன சொல்றேன் ஜென்மா முடிச்சிடணும் சுவாமிஜி சுவாமி சீக்கிரம் கொடுத்துடுங்கோ அப்படின்னு சொல்லி நிச்சயமாக கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுத்துடணும் அவர்கிட்ட போய் காலை பிடிச்சுன்னு கேட்கலாம் விரைவாக எனக்கு ஞானத்தை கொடு அப்போது அந்த பரமேஸ்வரன் கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேருக்கும் ஞானத்தை நன்னாக விருத்தி பண்ணி காப்பாற்றணும் சகனா வவது அவற்று ந ரத்து பாலயத்து அப்படின்னு அர்த்தம் சங்கராச்சாரியஸ்வரர் கரமேஸ்வர உபனிஷத் பிரகாஷிதா அந்த உபனிஷத்தில் சொல்லப்பட்ட சர்வம் பிரம்ம உபனிஷத் அப்படின்னு இதில் படித்தோம் சாந்தோக்கிய உபனிஷத் சாந்தி பாட்டத்தில் இருக்கு உபநிஷத்தில் யாரை பற்றி பேசியிருக்குன்னா பகவானை பற்றி பேசியிருக்கு ஈஸ்வரனை பற்றி பேசியிருக்கு அந்த ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரன் எங்களுக்கு புல புலப்படணும் சகுண பிரம்ம பரமேஸ்வரனை நான் பூஜை பண்ணுறேன் எனக்கு நிர்குண பிரம்ம ஞானம் நன்றாக சித்திக்கணும் எங்கள் குருவும் சரியாக சொல்லித்தரணும் சொன்னால் போராதாம் அடுத்தது சஹனவ் புனக்து அப்புறம் இன்னொரு மீனிங் சொன்னேனே எங்கள் ரெண்டு பேரையும் சேத்தே காப்பாற்றணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நௌ சஹைவ அவத்து அது ரெண்டாவது மீனிங் சஹா என்ன மீனிங் ரெண்டு அது நல்லா ஞாபகம் இருக்கணும் சஹா ஹ நௌ அந்த பரமேஸ்வரன் நிச்சயமாக நம் ரெண்டு பேரையும் ரெண்டு பேருக்கும் ஞானத்தை கொடுத்து காப்பாத்தட்டும் அப்புறம் அடுத்தது அந்த மந்திரத்துக்கே அர்த்தம் நவ் சகைவ அவத்தும் எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்தே காப்பாத்துங்கோ இது ரெண்டாவது மீனிங் அவ்வளோ விசேஷம் இல்லை இருந்தாலும் சொல்லப்படுறது சகைவ அவத்தும் எங்கள் இருவரையும் அப்படின்னு அர்த்தம் எங்கள் ரெண்டு பேரையும் காப்பாற்றுங்கோ அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து ஈஸ்வரன் அண்டர்ஸ்டுட் சஹாங்கிறது ஈஸ்வரன் ஹான்னா நிச்சயமாக அவத்துனா ஞானப்பிரதானேன அவத்து ஞான பிரதானேன அவத்து அவ துமாம் அவது வக்தாரம் வருது இல்லையா என்னை காப்பாற்று எங்கள் குருவை காப்பாற்று அது வந்து ருக்வேத உபனிஷத்தில் ரெண்டு தடவை வேற அவ துமாம் அவத்து வக்தாரம் அவத்து வக்தாரம் எங்கள் குருவை காப்பாற்று எங்கள் ரெண்டு தடவை வருது ஹிஷ்யன் பிரார்த்தனை பண்ணுறான் ஏன்னா இவனுக்கு வேணுமே குரு ஆஹே நுரு க பிருதனாங்கு கே மனசி பிரதித்த மனோ மே வாச்சி பிரதித்தவிர்ஜே வேதஸ் மாணீஸ் மே மா பிரசீ அனேனீனோரான் சந்தாமி விரும் வதிஷாமி சத்தம் வதிஷமி தன்மாவது தவக்வத் மாமவது வரமவது வரம் ஓம் சாந்தி ரெண்டு தனம் வரது தைத்திரிய உபநிஷத்தில் அவத்து மாம் அவத்து வக்தாரம் ஒரு தரம் தான் வருது ஆரம்பத்தில் வருது பின்னால் வருது என்னை காப்பாற்று என் குருவை காப்பாற்று எங்கள் ரெண்டு பேரையும் ப்ரொட்டெக்ட் பண்ணு காப்பாற்றி கொடு சரி அப்போ அதனால் என்ன மற்றவங்களெல்லாம் லோகா சமஸ்தா சுகினோக வந்தவெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா அது தனி பிரார்த்தனை அது அவன் ஒரு ஒருத்தருக்கும் ஒன்று ஒன்று வேணுங்கிறான் ஒருத்தன் பணம் வேணுங்கிறான் ஒருத்தன் சுகம் வேணுங்கிறான் அது வேறு விஷயம் இங்கே எங்களுக்கு ஞானந்தான் வேணும் ஆக சகைவ அவத்துங்கிற போது என்னென்னா அது என்னை ஈஸ்வரனை போட்டுக்கணும் பரமேஸ்வரஹா நௌ சகைவ அவத்து அது பரமேஸ்வரன் சப்ளை பண்ணணும் இதை நீங்கள் நான் ஒரு ஒரு சொல்ல மாட்டேன் இனிமேல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சஹஹா நௌ அவத்து நௌ சகைவ அவத்து ரெண்டு அர்த்தம் இருக்கு சஹ நௌ புனக் அடுத்த பதத்துக்கு போகிறேன் சஹ நௌ புனா சஹா பரமேஸ்வரா நிச்சயமாக நவுனா எங்கள் ரெண்டு பேரும் புனக்து புனக்துன்னு சொன்னால் உங்களுக்கும் வந்து சொல்லி கொடுத்ததில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும் எனக்கும் நல்லா படித்தேன்னு சொல்லி அந்த படித்த படிப்பு எனக்கு பயனை கொடுக்கணும் ஆஹ் இந்த இடத்துல பலப்பிரதானேன பாளைய முதல்ல சொன்னது வித்யா பிரகாஷனேன பாலையத்து இங்கே பலப்பிரதானேன பாலையத்து ஃபலப்பிரகாசனேனங்கிற அந்த பெனிஃபிட்டை நான் என்ஜாய் பண்ணணும் நீங்கள் வந்து தத்துவமசி சொன்னால் நான் அகம் பிரம்மாஸ்மிங்கிறத நல்லா புரிஞ்சுன்னு சொல்லணும் நீங்கள் தத்துவமசியை புரிஞ்சுன்னு டீச் பண்ணணும் நானும் தத்துவமசி மகா வாக்கியத்தை புரிந்து கொண்டு அகம் பிரம்மாஸ்ப்மிங்கிறது நன்றாக நான் புரிஞ்சிக்கணும் அதனுடைய பிரயோஜனம் ஜீவன் முக்தி சுகம் அந்த ஜீவன் முக்தி சுகானுபவத்தை நான் அனுபவிக்கணும் நீங்களும் அந்த ஜீவன் முக்தி சுகானுபவத்தில் இருந்துண்டு டீச் பண்ணணும் நானும் அந்த ஜீவன் முக்தி சுகானுபவத்தை படித்து பரணும் அப்படின்னு அர்த்தம் அது ஏதோ கிடைக்காத விஷயம் நினச்சிக்கிட்டாது என்ன சொல்கிறார் பகவான் ஞானம் லப்துவா பராம் சாந்தி அச்சிரேண அதி கச்சதி என்ன அர்த்தம் அதுக்கு ஞானம் லப்வா ஞானம் கிடைச்சுடுத்துன்னா பராம் சாந்திம் உடனே சாந்தி அடைஞ்சுடுவாங்கிறார் ஸ்ர்தாவான் லபத்தை ஜானம் தற்பயத்தை ஜானம் லப்வா பராம் சாந்திம் அச்சிரேண அதிக்சதி ஞாபகம் வச்சுக்கணும் அது அஹ நோன்தூ இதுலையும் ரெண்டு போட்டுக்கோங்க நௌ சகைவ புனத்து அந்த இடத்துல பரமேஸ்வரன் சப்ளை பண்ணணும் எப்படி இருந்தாலும் ஒன்று தான் அப்புறம் அடுத்தது என்னது சஹ வீரியம் கரவா வகை இந்த இடத்துல சஹா பரமேஸ்வரெல்லாம் கிடையாது வீரியம் சஹைவ கரவா வகை திரும்பவும் வீரியம்னு சொன்னால் உலகத்தில் இது பிரசித்தமாகணும் நம்முடைய ஆற்றல் நம் இவவர் வெரி குட் டீச்சர் வெரி குட் ஸ்டூடெண்ட் அருமையான ஆசிரியர் அருமையான பாடம் அப்படின்னு சொல்லி இது பரவணும் அது மாதிரி வித்யா சாமர்த்தியங்கிறார் குட் டீச்சிங் குட் அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல உபதேசம் நல்ல கிரகணம் தாரணாசக்தி சகைவ ஆவாம் வித்யாக்கிருத்தம் சாமர்த்தியம் கரவாவகை நிஷ்பாதையாவகை வித்யா சாமர்த்தியம்னு அர்த்தம் நல்லா படிக்கிற திரும்ப திரும்ப அடுத்த நாள் க்ளாஸில் கேட்டால் நேற்றுக்கு சகனாவதுக்கு அர்த்தம்னு சொன்னேன்னு அது சொன்னா அடுத்த பாடம் அப்படின்னு சொன்னால் ஷிஷ்யன் கரெக்டாக சொல்லணும் அதுதான் வீரியம் வீரியம் அப்புறம் என்னது நேற்றுக்கு உனக்கு இந்த மீனிங் சொன்னேன் நான் அப்புறம் இதை ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணினேன் எனக்கு இன்னொரு மீனிங் புரிஞ்சுது அதுக்கு பிரமாணம் சொல்லணும் ஆகையினால் அதெல்லாம் சொல்லி அதனால் இன்னொன்று சொல்கிறேன் கேடு அப்படின்னு சிஷ்யனுக்கு ருச்சியாக சந்தோஷமாக ஷேர் பண்ணணும் அது சாமர்த்தியம் வித்யா சாமர்த்தியம் அது சாஸ்திரத்தோடு நம்மளை இணைச்சிக்கினச்சிக்க சாஸ்திரமே அனுகிரகம் பண்ண ஆரம்பிக்கும் சாஸ்திரம் ஜடம் இல்லது இனர்ட்டு மேட்டரில் புக்கு சப்ஜெக்ட்லாம் அதுக்கு ஒரு சைத்தன்யம் இருக்குது அதுக்கு ஒரு சக்தி இருக்குது அதை அப்படியே புரிய வைக்கும் அதை வந்து நம்ம அனுஷ்டானத்தோட தர்மானுஷ்டானத்தோடு ஒழுங்காக பண்ணினா புதுசு புதுசாக நிறைய அர்த்தங்கள் அப்படிதான் வந்து நிறைய சாஸ்திரம் விருத்தியாகிருக்கு ஆகையினால வித்யா சாமர்த்தியம் நச்சுக்கேஸுக்கு இதெல்லாம் இருக்க போகிறது நச்சுக்கேஷ் ரொம்ப ரொம்ப கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி ஏகசந்த கிராகின் ஒரு தரம் சொன்னால் போகிறோம் பண்ண வேண்டாம் ஒரு தூரம் சொன்னால் அப்படியே கப்புன்னு பிடிச்சி பாங்குறாங்க இல்லையா அப்படி இருக்கப்போறான் நச்சிக்கேத யமதர்மராஜாவுக்கு சொல்ல போகிறார் உன்ன மாதிரி நான் கூட ஸ்டூடெண்ட்டாக இருந்ததில்லை எனக்கு நீ கிடைச்சதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேனோ தெரியலப்பா அப்படின்னு நச்சிகேதை பார்த்து சொல்ல போகிறார் நச்சிக்கேத இந்த புகழ்ச்சி எனக்கு வேண்டாம் சப்ஜெக்ட் வாங்குவோங்கிற போகிறான் சொல்ல ரொம்ப புகழ்ந்துட்டு இருக்காதிங்கயோ டீச் பண்ணுங்கோ போறோம் என்ன நீங்கள் புகழ்ந்ததெல்லாம் போருங்க ஆஹைனால சக வீரியம் கரவா வகை வித்யா சாமர்த்தியம் என்னமா பிடிக்கிறான் என்னெல்லாம் போய் டிக்ஷனரியை பார்த்துனோ ஸ்டூடெண்ட்டு போய் நிறைய படிச்சுட்டு வந்து குருக்கிட்ட சொல்கிறான் நான் இப்படி ஒரு மீனிங் பார்த்தேன் குருநாதா அப்படின்னா அப்படியா ரொம்ப நல்லா இருக்கு அது நல்லாதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அப்ரிஷியேட் பண்ணுறார் ஃபிஷின என்னத்தை புதுசாக கண்டுபிட்டே அப்படிலாம் சொல்கிறது என்கரேஜ் பண்ணுறார் ஓஹோ நான் போனேன் அந்த புஸ்தகத்தை பார்த்தேன் திருக்குறள் இதோட கம்பேர் பண்ணால் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதை படித்து பார்த்தேன் இதை படித்து பார்த்தேன் சிஷ்யம் வந்து சொல்கிறான் அப்புறம் குருவும் எஃபர்ட் எடுக்கிறார் இன்னும் சொன்னால் எப்படி இவனுக்கு நன்னாக புரிய வைக்கலான்னு சொல்லி அதெல்லாம் தான் வீரியம் சக வீரியம் கரவா வகை வீரியம்னு சொன்னால் பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய லாபா என்று இவர் சொல்கிறார் பதஞ்சலி நல்ல பிரம்மச்சரிய நிஷ்டை இருந்ததுன்னா அந்த நினைவாற்றல் அப்படி இருக்கும் பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய லாபா வீரியம்னு சொன்னால் வீரஸ்ய பாவகா வீரியம் வீரனாக இருக்குது என்ன வீரம்னா இந்திரிய நிகிரகத்தில் வீரன் இன்னொருத்தனை அடித்து துவம்சம் பண்ணுறதுல வீரன் இல்லை இந்திரிய நிகிரத்தை புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம் அப்படின்னா இந்திரிய நிகரம் பண்றது வீரம் அதான் வீரம் வார்த்தையிலிருந்து வீரியம் வந்தது வீரியம் கரவா வகை அப்புறம் அடுத்தது என்னது தேஜஸ்வி அஸ்து சங்கராச்சரண்டு மீனிங் சொல்றார் நம்ம ரெண்டு பேர் நீங்களும் அக்னியை உபாசனை பண்ணிருக்கேன் இது சாதாரண மீனிங் நானும் அக்னியை உபாசனை பண்ணியிருக்கேன் பொதுவாக சாஸ்திரம் படிக்கிறோம் அக்னியை உபாசனை பண்ணியிருப்பான் அக்னியோ ஈஸ்வரனை உபாசனை பண்ணோம்னு அர்த்தம் பெரும்பாலும் அக்னிர் தேவோ திஜாத்தீனா ஆகையினால அக்னியை உபாசனை பண்ணியிருக்கான் அக்னியை உபாசனை பண்ணினா என்ன கிடைக்கும்னா தேஜஸ் கிடைக்கும் தேஜஸ்ஸுங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது தேஜஸுக்கு மு ரெண்டு மீனிங் இருக்குது ஒன்று ஃபேஸில் இருக்கிற ஷைனிங் முககாந்தி முக காந்திக்கு பேர் தேஜஸ் என்ன என்ன சொன்னா அவர் ரொம்ப தேஜஸ்ஸாக இருக்கார் தேஜஸ்வியாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு தேஜஸுக்கு அர்த்தம் என்னன்னா டாமினேஷன் டாமினேஷன்னா என்ன அர்த்தம்னா எல்லாம் மேலும் இங்கே டாமினேட் பண்ணுறதுன்னு இல்லை நேச்சுரலாகவே இருக்கார் அவர் பிராகல்பியம்னு பேர் சமஸ்கிருதத்தில் அதுக்கு பேர் பிராகல்பியம் தேஜஸ்ங்கிறத்துக்கும் தேஜ கஷமா அதிரோ நாதி மாதம் தெவீம் அபிஜாத்தி பாண்டவீதையில் இருக்கு அ தேஜா அப்படின்னு சொன்னால் முக காந்தினு ஒரு அர்த்தம் சரீரகாந்தி தேஜா யசா வர்ச்சா ப்ரமவர்ச்சா ஒன்னு ஒரு பவர் அக்னி உபாசன பண்ணினா தேஜஸ் வரும் அது சாதாரணம் தேஜஸ் வரும் கோகும் இந்த சொற்களுக்கு சக்தி பிரம்ம வர்ச்சஸ் வாழ்க்கையினாலே ஏற்படுற சக்தி பகவானை பூஜை பண்ணுறதுனால நமக்கு ஏற்படுற ஒரு ஆற்றல் அதுக்கு பேர் பிரம்ம வர்ச்சஸ் வேதத்தை நன்னா சொல்கிறதுனால ஒரு சக்தி அதுக்கு பேர் பிரம்ம வர்ச்சஸ் இதனால் கிடைக்கிற பிரயோஜனம்தான் யசஸ்ஸு அதனால் சின்ன குழந்தைக்கே இதை சொல்லி கொடுத்துட்றோம் கூனல் போட்ட உடனே அடிக்கடி வேதத்தில் பிரார்த்தனை ஆசீர்வாதம் பண்ணுற வாத்தியாரெல்லாம் தேஜஸ்வீ யசஸ்வீ ப்ரமவர்ச்சசீ சாமிதி பிரங்காஹோத்துப்பேத் யேயம் பிராசீ சா மாணோத்து தேஜசாசசிரச்சேநீ தேஜஸ்வேவஸ்வீசீபவீஸ் ஆஜஸ்வீ அஸ் ந தேஜஸ்வியாளாகிய நம்மால் செய்யப்படும் இந்த அத்தியனம் நன்கு அத்தியனம் செய்யப்பட்டதாக ஆகட்டும் உங்களுடைய அத்தியாபனமும் என்னுடைய அத்தியனமும் நன்றாக செய்யப்பட்டதாக ஆகட்டும் சு அதீதம் அஸ்து தேஜஸ்வினோ நௌ ஆவையோ தேஜஸ்வினோ ஆவையோ அதீத்தம் சு அதுலேருந்து இது மறைமுகமாக ஒரு அர்த்தம் இருக்குது எப்போவுமே தர்மத்தை நன்றாக அனுஷ்டானம் பண்ணிண்டு படிக்கணும் தர்ம அனுஷ்டானம் இல்லாமல் படித்தா அது பிரயோஜனம் இல்லை ஆக தர்மானுஷ்டானத்தோடு படிக்கணும் அற வாழ்க்கையோடு படிக்கணும் அறத்துக்கு முரண்படாமல் படிக்கணும் இது ரொம்ப அழகு ஆஹா தேஜஸ்வினோகோ ஆவையோ அதீதம் சு அதீதம் அஸ் அப்புறம் இன்னொரு மீனிங் நௌ அதீத்தம் தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித்விஷாவகை அதாவது நௌ அதீதம் தேஜஸ்வி அஸ் அப்படி முதல்ல சொன்னது கர்த்தாவுக்கு போயிடும் தேஜஸ்வினோ தேஜஸ்வினாவீதமஸ் தேஜஸ்வின அதீத்தம் சுஅதீதம் அஸ் தேஜஸ்வினா அதீதம் அஸ்து ரெண்டாவது மீனிங் என்னென்னா நௌ அதீதம் நம் இருவரால் கற்கப்பட்ட கல்வி தேஜஸோடு இருக்கட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போகட்டும் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகட்டும் டீச்சிங் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகட்டும் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகட்டும் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகட்டும் அதே தான் திரும்ப திரும்ப வேறு வேறு லாங்குவேஜில் அழகாக போடுறது அஹ தேஜஸ்வினோஹோ ஆவையோஹோ ஒரு மீனிங் அப்புறம் வந்து அதீதம் தேஜஸ்வி அஸ்து அந்த வித்யக்கு தேஜஸ்விசேஷனம் ஆகினால் நம்ம படித்த படிப்பு பிரகாஷமாகட்டும் சமூகத்தில் பரவணும் நிறைய பேருக்கு இந்த வித்தியை போகணும் எல்லாரும் மோக்ஷ சாம்ராஜ்யத்தை அனுபவிக்கணும் ஷ்ருண்வந்து விஸ்வே அமிர்தச புத்திராக ஆயே தாமணி திவ்யாணி தஸ்து எல்லாரும் ஆனந்தமாக இந்த வித்தியையை சம்பாதிக்கணும் நன்னாக பிரகாஷிக்கணும் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் மா வித்விஷா நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரக்கூடாது உங்களை பற்றி நான் தப்பாக ஆனால் படிக்கிறதில் இது மாத்திரம் இதில் கவனிச்சுன்னு இருக்கான் அப்படின் சொல்லி சிஷ்யன் பேரில் குருவுக்கு அதாவது என்னது வருத்தம் வரப்படாது இப்படி இருக்கானே அப்படின் சொல்லி குருவுக்கு துவேஷம் வரப்படாது சிஷ்யன்கிட்ட சிஷியனும் என்னென்னா என்ன இவர் சரியாகவே கவனிக்கிறது இல்லை அவங்கிட்ட சிரிச்சு பேசுகிறார் இவங்ககிட்ட அப்படி பழகிறார் இவருக்கு பட்சபாதம் இருக்குது தோஷம் இருக்குது இன்னொரு சிஷ்யனை வந்து ரொம்ப இதாக பேசுகிறார் நம்மளை வந்து கண்டுக்கிறது சொல்லுவான மாட்டானா சேர்ந்துருந்தால் பாலிட்டிக்ஸுக்கு பஞ்சமாக என்ன எல்லாரும் பாலிட்டிக்ஸானந்தாதான் பஞ்சமே கிடையாது ஆகையினால் என்னென்னா கருத்து வேறுபாடுங்கிறது தவிர்க்க முடியாது ஆனாலும் அதில் இருக்கிற இதெல்லாம் எடுத்து குரு கிட்ட அந்த இது வரக்கூடாது அப்படிங்கிறார் அதை சமயக் அதீதம் மஸ்து அர்த்த ஜஞான யோக்கியம் அஸ்துங்கிறார் அர்த்த ஜஞான யோக்கியமஸ்து தேஜஸ்வின அதீத மஸ்து அப்புறம் என்னது ந பிரமாதகிருத்த பிரமாதகிருத்த அந்யாய அத்திய அத்தியன அத்தியாபன தோஷ மா கரவா வகை எனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லிடக்கூடாது அந்த துவேஷம் வரவே கூடாது ஏன்னா மனுஷனுக்கு எவ்வளவு கேட்டாலும் இன்னும் இன்னும் வச்சுன்னு இருக்கார் ரகசியமாக சொல்லித்தரமாட்டேங்கிறார் நமக்கு அப்படின்னு நான் நினைக்கக்கூடாது எதா இருந்தாலும் அவர் கருணையோடு சொல்லி தருவார் அதனால் சிஷ்யனுடைய நன்மையைத்தான் குரு விரும்புவார் இன்னும் சொல்லப்போனால் நம்ம சாஸ்திரம் சொல்கிறது சிஷியன் என்னை விட வித்தியையில் உயரணம்னு பிரார்த்தனை பண்ணணும் குரு அதாவது சிஷ்யாதிச்சேத் பராபவம் அப்படின்னு வாக்கியம் சிஷ்யன் என்னை ஜெயிக்கணும்னு குரு சங்கல்பம் சிஷ்யன் என்ன ஜெயிக்கணும் சிஷ்யாதிச்சேத் பராபவம் டீச் பண்ணி இவன் என்னை விட நன்னா சொல்லி என்னையே ஜெயிக்கணும் அப்படின்னு குரு நினைக்கணும்னா என்ன பறந்த மறப்பான் பொறாம கொஞ்சம் கூட இருக்க அடக்கி வாசிட்டான்லான்னு சொல்ல மாட்டார் அடக்கமாக இரு பணிவாக இருன்னு சொல்லுவார் நன்னா இருக்கு நீ சொல்றது அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுவார் சிஷ்யாதிச்சேத் பராபவம் அம்மா வித்விஷாஹை ஓம் சாந்தி ஹி ஷாந்திஹி சாந்திஹி என்னுடைய சரீரத்திலேருந்து எந்த விக்ரமும் வரப்படாது இந்த கேம்ப் நல்லபடியாக முடியணும் என்னுடைய பாடி மைண்டு காம்ப்ளக்ஸ் எனக்கு கோஆஆப்ரேட் பண்ணணும் அப்புறம் என்ன பக்கத்து ரூமில் இருக்கிறவா ரூம்லையே என்னோட ஷேர் பண்ணிட்டுருக்கிறவா என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அதெல்லாம் வந்து நான் இதில் இருக்கான்னு கே தேடாதீங்க எல்லாம் சேர்த்துவேன் சில சமயம் நம்ம ரூம்லேயே ஒருத்தரை ஷேர் பண்ணி ஒருத்தரை போட்டிருப்போம் அவர் வந்து என்ன பண்ணுவார் நான் ஏதாவது சொல்லுவார்னு வச்சுக்கூடேன் அப்புறம் வந்து உடனே என்னென்ன அந்த ரூமை மாற்றிகிட்டே இருக்க வேண்டிதான் ஆக என்னால் அது விக்ரம் என்னென்னா யாராவது இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருப்பாள் அப்புறம் அடுத்தது இருக்கவே இருக்குது ரொம்ப வெயில் அடிக்கிறது சுவாமிஜி எனக்குன்னு ஒரு நாலு ஃபேன் போடுங்கோ தோன்றதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தான் காத்தே இல்லை உங்களுக்கு தெரியாது நான் காற்று ரொம்ப இருந்ததுன்னா வீடியோவில் வந்துடுவான் அதனால் நம்மளை வெயிலில் காய வச்சு தான் எடுப்பாங்க உங்களுக்கு அது தெரியாது அப்போ நான் மா வித்ஷா அவனை துவேஷிக்கவாக சரி அந்த காற்று வந்ததுன்னா இது மைக்கில் போயிடும் மைக்கில் போனால் வீடியோவில் போயிடும் வீடியோவில் போனால் நாளைக்கு டிவிக்கு எங்கேயா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து அதில் வந்து காற்று புதுசுன்னு வரும் அதை ஒன்றும் எட்வரைஸ் பண்ணவே முடியாது ஆகையினால் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் உருகி தவிச்ச தகத்தோடு சொல்லி கொடுங்கோ சரிப்பா பரவாயில்ல இந்த காற்று அடிக்கிறது நமஸ்தே வாயு எதுக்கு சொல்கிறேன் அதாவது ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீக விக்ன நிவத்தி அர்த்தம் மூணு தடவை சாந்தி சொல்கிறோம் என்னோட உடம்பு மனசு எனக்கு படிக்கிறதுக்கு அனுகூலமாக இருக்கணும் என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மற்றவர்களெல்லாம் எனக்கு படிக்கிறதுக்கு அனுகூலமாக இருக்கணும் நேச்சர் இயற்கை அல்லது தேவதைகள் கண்ணுக்கு தெரியாத தேவதைகள்லாம் இருக்குது அந்த தேவர்களெல்லாம் என்னோடய படிப்புக்கு இடைஞ்சல் பண்ணாமல் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அதுக்கு தான் ஓம் சாந்தி ஷாந்திஹி ஷாந்தி ஓம் சகனாபவ தூ சஹன்தூ சஹ வீரியங்கரவாவகை विशावाए विशावाए ओम ஜஸ்வினீத்தமஸ் மாஷாவகை ओम, ओम आदि ஓ ஆதிகுநம